يقول الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لآله في قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف فصدق الله العظيم الافهلم فهل جئتم بارتحلهم أليس فريفنا غليم فريف نيدة ودن كرني ودن فريفاني كذكوريا رب اللي جزة الله سبحانه وتعالى كهوري تاهدون سلام سلام إرد تودر رحمة للعالمين مستفى محمد صلى الله عليه وسلم أرزميدم أرزم كلمبتار جل صول جل صلى الله عليه وسلم عند ديني عند آماندتي நமக்கு விற்று சென்றார்களோ அந்த அமான பாதுகாத்து நமக்கு எத்து வைத்தாக்கள் ஐன்கள் பெற்றார்கள் அனைவரும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லா சுபா நம்மிடத்திலிருந்து எல்லா நிலைமைகளிலும் எல்லா சூழ்நிலைகளையும் அவனுடைய உணர்வுடன் ஞாபகத்துடன் அவன் நம்முடைய அனைத்து செயல்களையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற இந்த உணர்வுடன் வாழும்படி எல்லா நமக்கு கட்டிருக்கிறான் இதுக்குதான் அல்லாஹ் இறை அச்சம் என்ற ஒரு விடேசையல்லா புறானில் குறிப்பிட்டிருக்க நம்முடைய அனைத்து விவகாரத்துக்கும் நாம் நாளைய காயாமத்தினாலில் அல்லாஹுக்கு முன்னால் நின்று அனைத்துக்குமே நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு நமக்கு எல்லா நிலைமைகளிலும் உருவாக வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறையச்சத்தை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதியார்களே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய சில நியாமர்கள் சில அருட்படைகளை நாம் அது நியமத்தாக ஒரு அருட்புடையாக பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற ஏராளமான விடயங்களை நாம் ஒரு கிராண்டடாக அதை ஒரு நியமத்தாக இது ஒரு பாக்கியமாக நாம் கருதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் அச்சமில்லாத ஒரு பாதுகாப்பான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அச்சமில்லாத ஒரு பாதுகாப்பான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலையில எழுந்து வீட்டிலிருந்து வெளியாகும் போது நாம் யாருமே தற்போதைய நிலையில் நாம் வாழக்கூடிய நம்முடைய பெரிய நாட்டில் ஒரு அச்சம் பயம் என்ற அடிப்படையில் நாம் யாரும் வெளியாகதில்லை வீட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரவு நேரத்தில் உறங்குவதற்காக நாம் தூங்க போறோம் எந்தவித அச்சம் பயமும் இல்லாமல் நாங்கள் தூங்க போக இந்த அச்சமில்லாத இந்த சூழல் இருக்குது இதெல்லாம் நமக்கு செஞ்ச ஒரு பெரிய ஒரு ஞானம் அல்லாஹ் இதை ஞாபகப்படுத்துகிறான் குறைசிகள் இந்த விடயத்தை மறந்து வாழ்ந்த போது மறந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தாமல் அந்த மறந்ததின் காரணமாக இவாதத்தில் வழிபாடுகளில் அவங்க சிறுக்கை கலந்து அல்லா அல்லாத வேற விடயங்களுக்கு அதனாலதான் நமக்கு நனவுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு உணர்வுடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லா சுபாடையா இந்தியா புது பை இந்த வீட்டுடைய அந்த நேரத்தில் காபா அவனுக்கு முன்னால் இருந்தது அதனால அப்பான்னு சொல்லுது ரப்பல் பை இந்த வீட்டுடைய ரப்பு இந்த வீட்டுடைய ரப்ப நீங்க வணங்குங்க உணவு இருக்குது பசியிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்ப உண்டாக்கினவன் இந்த ரப்ப வந்தா அதே கூட அச்சம் இல்லாம உங்களுக்கு வாழக்கூடிய ஒரு சூழல் அந்த காலத்தில் அவங்களுக்கு சூல குறைசிகளுக்கு சூல வாழ்ந்த எல்லா கோத்திரங்களும் எல்லா டிரைப்களும் அச்சத்தோட தான் இருந்தாங்க எப்படியாவது ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்தை தாக்கக்கூடிய ஒரு நில தான் இருந்தது ஆனா அந்த எந்த ஒரு கோத்திரங்களும் இந்த குறைசிகளோட அவங்களுக்கு பகம் இருக்கல்ல அவங்களுக்கு என்மசு இருக்கல்ல அவங்க எல்லாருமே குறைசிகளை மதித்தாங்க என்னண்டா இவங்க இஸ்மாயில் அலைத்தலாசுடைய சந்ததிகள் இந்த பைத்துள்ளாவத்துள்ளாவ பராமரிக்க வைத்து அல்லாஹ் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் வழங்கினாங்க எந்த வீட்டை அடிப்படையாக வைத்து எந்த பைசுள்ளாவை அடிப்படையாக வைத்து அவங்களுக்கு கண்ணியமும் பாதுகாப்பும் அச்சமில்லாத ஒரு சூழல் கிடைத்ததோ அதை மறந்து அவங்க குфрலையும் ஷிர்க்லையும் பாவத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவிற்கு சூரatul குரை குரைஷీలுடைய குரைஷிகள் என்ற இந்த தலைப்பிலே அல்லாஹ் இந்த சூராவை இறக்கி வச்சிருக்கான் ஒரு சுருக்குமான ஒரு சூரா சுருக்குமான ஒரு சூரா செல் உலமாக்கள் முஃபத்தீஹ்கள் சொன்னார்கள் உங்களுக்கு போக்கு வர்து லட்சியமா உங்களுக்கு கஷ்டம் உங்களோட சாப்பாடு உணவு விடயத்துல கஷ்டம் இருக்குதா நெருக்கடி இருக்குதா இந்த சூறாவது ஓதுங்க அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு அந்த போக்குவரத்து பிரச்சனைகளை நீக்கி வைக்கிறான் என்ற சில உடமாக்களுடைய அனுபவ ரீதியான கருத்தேர் இருக்கு நீங்க அதை ஓதுங்க இதுல நாம் அல்லாஹுடைய இந்த ரெண்டு ஞானத்தையும் ஞாபகப்படுத்தலான் அல்லா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே நாம் அப்படியான ஒரு நிலைமையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவுதான் நெருக்கடி கஷ்டமான நிலைமை இருந்தாலும் அல்லாஹ் எங்களை அச்சமில்லாத ஒரு நிலைமையில வாழ வைத்துறான் நாம் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கால பகுதியில் அடிக்கடி நாம் எல்லோரும் பலஸ்தீன் ரஸ்தாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தோட சம்பந்தப்பட்டு மிகவும் உணர்வோட நாங்கள் இருக்கிறோம் கவலையோடு இருக்கிறோம் குழுத்து நாங்கோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க விவகாரங்களும் முஸ்லீம் என்ற அடிப்படையில நம்முடைய கடமை என்ன என்றது ஒரு சரி தலைப்பு இன்னொரு பக்கம் இவ்வாறான விடயங்கள் நாம் வாழக்கூடிய காலத்தில் நமக்கு முன்னிலையில் நிகழும் போதும் நாம் பெற வேண்டிய பாடம் என்ன இந்த நேரத்தில் எங்களுடைய உணர்வுகள் எப்படி அமைய வேண்டும் இதை கொண்டு நாம் எவ்வாறு நன்றி உள்ளவர்களாக மாறலாம் இந்த நேரத்தில் நாம் நம்மை எவ்வாறு மாத்திக் கொள்ளலாம் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்து இரவெல்லாம் நியூஸ பாத்துட்டு அதுக்கு பின்னால எங்களுக்கு பஜருக்கும் சகஜத்துக்கும் எலும்பி அளமுடியலண்டா நாம் அவ்வளவு கவலைப்படுறதுல அர்த்தமும் இல்லை எறும்கோதர்கள வருடங்கள ஆயிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து இந்த அண்மையான இந்த மாடர்ன் ஹிஸ்டரி இந்த நூற்றாண்டில் எழுபத்தைந்து வருடமாக அந்த மக்கள் ஒரு பிரச்சனைக்கு முன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சதத்தின் ஜருசலம் என்ற பகுதி இருக்குது ஆதம் அலை சலாத்துடைய காலத்திலிருந்து இஸ்ஹாக் அலைப் அலை யாக்கு அலை சலாத்துடைய காலத்திலிருந்து எங்களுடைய ஹிஸ்ட்ரியில எங்களுடைய ஹிஸ்ட்ரியில பதிவாக இருக்குது ஏராளமான யுத்தங்கள் நடந்த ஏராளமான யுத்தங்கள் யாக்கூப் அலை பின்னால் மூசா அலைஹிசலாம் தாவூ அலைஹிசலாம் சுலைமான் அலைஹிசலாம் அதுக்கு பின்னால வந்த ஈசா இந்த எல்லா காலங்களிலும் ஏராளமான யுத்தங்கள் நடந்து அந்த ஒரு பகுதி இருக்கிறதே பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு பகுதி இந்த ஹிஸ்டரியை நாம் ஒவ்வொருத்தரும் நன்காக படித்துக் கொள்ள வேண்டும் எங்களை இளம் வாலிபர்கள் இண்டிபென்டென்டாக ஆய்வு செய்து இந்த விடயங்களை பற்றி அறிவுள்ள மக்களிடத்தில் கேட்டு இதனுடைய உண்மையான நிலை என்ன என்ற நாம் விலங்கிக் வேண்டும் இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை மீடியாவில் முன்வைக்கக்கூடிய விடயங்களை பார்த்து ஒரு பக்க சார்பான நிலையில் நாம் மாறிக்கூடாது நமக்கு தெரியும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விவகாரம் இதில் மீடியாவில் முன்வைக்கக்கூடிய விடயம் அனைத்துமே உண்மையான விடயங்கள் அல்ல ஒரு பத்து வீதம் இருபது வீதம் உண்மையாக இருந்தால் அதில் ஒரு எண்பது எழுபது வீதம் உண்மைக்கு புறம்பான ஒரு நிலைதான் அங்கிருக்கு ஒவ்வொன்றையும் ஒரு மீடியால ஒரு நியூஸ்ல ஒரு தலைப்ப டிசைன் பண்றது ஒரு தலைப்ப தேர்ந்தெடுக்க இன்னொரு திசையின் திசை திருப்பும் அதில் அதிகமான மக்கள் சிந்திக்காத மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த தலைப்பை கவனித்து அவர்கள் எல்லோரும் அந்த பக்கம் பயிற்சிடுவார்கள் ஆனா அதனுடைய உள்ளடக்கம் அதனோட உண்மை என்ன அல்லா சுல் முஸ்லிம் உம்மாவுக்கு அல்லாஹ் அல்லாவ ஈமான் கொண்ட மக்களுக்கு நீங்க கண்மூடித்தரமாக எதையும் பின்பற்ற கூடாது சிந்திக்க வேண்டும் அஃபலா தாகி அப்பலா எத்தரூன் அப்பலா எத்தரூன் என்ற புறானில் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க கண்மூடித்தரமாக நாங்கள் எதையும் பின்பற்றக்கூடாது அது தனியான ஒரு தலைப்பாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே இதில் நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் மிக முக்கியமானது அதில் மிக முக்கியமானது என்னன்றா அல்லா எங்களுக்கு பல நியாம்களை செய்திருக்கிறான் அதுக்கு நாம் நன்றியோடு இருப்போம் ஒவ்வொரு நிமிடமும் அதுக்கு நன்றியோடு இருப்போம் அதில் மிக முக்கியமான நியமத்தான் நாங்கள் ஒரு பாதுகாப்பான சூழல்ல வாழ்கிறோம் எங்களை பிள்ளைகள் பாடசாலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அச்சம் அவங்க உயிரோட வருவாங்களா இல்லையா என்ற ஆனா கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக அங்க வாழக்கூடிய மக்கள் எப்பையும் பாடசாலைக்கு அனுப்பும் போது அச்சத்தோட தான் புழல் அனுப்புறாங்க எப்ப எங்களை புலல் உயிரோட வருவாங்களா என்றொரு அச்சத்தோட தான் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அந்த நிலைமையிலையும் உலகத்துடைய வாழ்வோட சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு இக்கட்டான கடந்த பதினாறு வருடங்களாக இருக்குது யாருக்குமே பதினாறு வருடங்களாக வெளியே போக முடியாது வர முடியாது ஒரு இக்கட்டான நிலையில தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகத்துடைய செடச்சுக்கின் அடிப்படையில உலகத்தில இரண்டாவது பேர்த் ரேட்ல அதிகமாக புல்லல் பிறக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாக்கி இருக்கிறார் முதலாவதாக ஆப்கானிஸ்தான் இரண்டாவதாக அதிகமான புள்ளல் பறக்கக்கூடிய இடம் எத்தனை ஆயிரம் பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே அச்சமான சூழல் பயமான சூழல் ஆனா அவங்க தன்னுடைய இல் கல்விய படிக்கிறதில இளம் சமூகம் தொடர்ந்து அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு டாக்டர் ஒவ்வொரு வருடமும் பட்டம் பெண மனப்பாடமா அவர்கள் பெறார்கள் அல்லாஹா மனப்பாடம் கொண்டே இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதியார்களே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பக்கத்தில் சோதனையாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சோதனையை முகம் கொடுக்க ஒரு சக்தியை பலத்தை அல்லித்தன் இல்லா ஒரு ஆத்மா சுமக்க முடியாத ஒரு பாடத்தை அல்ல ஒரு காலமும் கொடுப்பதில்லை அல்லா அந்த ரிசிலியன்ஸ் அந்த சக்தியல்லாம் அவர்களுக்கு வழங்கிருக்கிறார்கள் அவர்கள் பாக்கியத்தாளிகள் அவர்கள் பாக்கியத்தாளிகள் நாளைக்கு சொருக்க யாருமே விரும்ப மாட்டாங்களாம் விரும்ப மாட்டாாம் திரும்ப உலகத்துக்கு வரணும் ஆனா ஒரு சாராள தவிர சஹீதுகளை தவிர சஹீதுகள் விரும்புவாங்கலாம் நான் திரும்ப பிறக்கணும் பிறந்து திரும்ப சகிதாகணும் திரும்ப பிறக்கணும் திருமணம் சகீதாகணும் ஏனென்றா அந்த சகாதத்தில் இருக்கக்கூடிய இன்பமும் சுவையும் இருக்குதே அதீதுக்கு தான் தெரியும் அன்பு கூறிய சகோதரர்களே அவர்கள் பாசிய தாளிகள் பாசிய தாலிகள் ஒரு தாய் தன்னுடைய மகன அவர் என்ன சஹீதாகி அந்த மகன் என்ன செய்யப்படுது என்றா ஜனாதா எடுக்கப்படுது அந்த தாய் என்ன சொல்ற உறுதியாக சொல்றா மகன் நான் உங்களை சொருக்கத்தில் சந்தித்தேன் நீ என்னே வரவேற்கும் நீ அனுப்பி அன்புக்குரிய சகோதரர்களே சகிதங்களை பற்றி பால் சொல்லும் போது அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மதவில இருக்குலகத்தில ஷகீதாக ஒருவர் இருக்கும் போது அந்த ஷகீதுடைய அவருடைய இந்த நாள்தான் குளிப்பாட்டப்பட மாட்டார் அந்த ரத்தத்தோடுதான் அந்த ஜனாதா அடக்கம் செய்யப்படும் அந்த ஜனாதாவுக்கு தொழுகை நடத்தப்பட மாட்டாது ஏனென்றா அவர்களுக்கு தொழுகையை நடத்த இவரின் அந்த சகீருக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல அந்த முதலாவது இரத்தம் பூமிய தொட முன்னாலேயே அவருடைய அனைத்து பாவங்களையும் எல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே அது ஒரு பெரிய பாக்கியம் அப்படியான ஒரு நிலையில சகிதாகிறது இந்த ஹதீஸ்களையும் இந்த ஆயத்தையும் கேட்டு மடேல்களை போல போயிட்டு சில மோடு தரமான வேலைகளை செய்யக்கூடாது என்று அண்மையில் நம்முடைய நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தது அது அல்ல என்பது நீங்கள் நெல்வாக நல்ல விலகி வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரே இந்த நேரத்தில் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர்களுடைய நிலைமை விட அல்லா எங்களை நல்ல வைத்திருக்கிறார் நாம் நன்றி செலுத்தணும் அது மாத்திரமோதிகளை நாம் தௌபா செய்ய வேண்டும் எங்களுடைய பாவங்கள் முஸ்லிம் உமாவுடைய பாவங்கள் தான் அல்லாஹுடைய உதவி காரணம் அல்லாஹுடைய உதவி தாமதமாகறதுக்கு காரணம் எங்களை தனிப்பட்ட பாவம் சமூகத்துடைய பாவம் நாம் செய்யக்கூடிய ஒரு யுத்தத்து விடயத்தை சொல்லும் போது வெற்றி கொண்டு யுத்தம் ஆரம்பிச்சதுன்னா பஜிருக்கு பின்னாலும் ஆரம்பமானது எப்ப எப்ப எங்களுக்கு வெற்றி கிடைச்சது மகளிர் சூரியன் மலையின் முன்னால வெற்றி கிடைச்சது உமரது எல்லாம் அல ஆரம்பிச்சாங்க அல ஆரம்பிச்சாங்க இந்த மனிதனுக்கு ஆச்சரியம் அடையப்பா நான் நல்ல ஒரு செய்தியை தானே தொடர்ந்து இருக்கிறேன் யுத்தம் வெற்றி பெற்றது நாம் வெற்றி பெற்றுட்டோம் என்ற செய்தி தானே ஏன் அலுவலாங்க அந்த தாமதமானத காரணம் எங்களுடைய பாவங்கள் தான் அது என்னுடைய பாவம் தான் முஸ்லிம் உமாவுடைய பாவம் தான் எங்களோட பாவம் தான் அந்த பதிலிருந்து இதுவரைக்கும் பாவம் பதிலுடைய யுத்தம் ஒரு மனுஷியான தாண்டல்ல வெற்றி முஸ்லிங்களுக்குள்ள அங்கிருந்த அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைச்சது அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இருபத்தைந்து வருடங்களாக சோதிக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரிகளை வெளிரங்கமாக நாம் பார்க்கும் போது தோல்வி அடையில அவர்கள் வெற்றியை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு விதமான வெற்றி இருக்குது ஒன்று இந்த உலகத்தில் உள்ள வெற்றி இரண்டாவது ஆசிரா உள்ள வெற்றி ஒரு சஹீர் அவர் வாழ்ந்தாலும் வெற்றிதான் வெற்றிதான் மரணித்தாலும் வெற்றிதான் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நன்னடையார்களே அதே போல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நாம் இந்த நேரத்தில் ஒன்று எங்களுடைய ஆன்மீக ரீதியாக நாம் சௌவா செய்வது அல்லாவுக்கு நன்றி உணர்வோடு இருக்குது அதோட மிக முக்கியமாக மூணு பாவங்கள் இருக்குது இந்த மூணு பாவங்கள்னால எங்களை உள்ளங்கள் கல் நெஞ்சைகளாக மாறும் அல்லா எங்களை பாதுகாக்க வேண்டும் அங்கு ஒன்றுதான் ஹராமான பணத்தை சாப்பிட்றதுனால ஹராம் என்று சொல்லும் போது யோசிக்கிறோம் அதே வட்டி மட்டும்தானே ஹராம் கொரான் சொல்லுது ஒன்று வட்டி இன்னொன்று நேர்மையான முறை இல்லாம மக்களுடைய பணத்தை நீங்க சாப்பிட்டீங்க இதன் குழுக்கம் சொல்லுது ஒரு சாரான் என்று உலகத்துல இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது தனியாயம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்திலேயும் உலகத்துடைய எண்பது வீதமான செல்வத்தை உலகத்துடைய எண்பது செல்வத்தை ஒரு இருபது வீத மக்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் எங்களுடைய உலகம் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் எங்களுடைய எக்கனாமிக் சிஸ்டம் இது நீதத்துக்கு மாற்றமாக அநீதியில்தான் இந்த எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய சில பலமான நாடுகள் அவர்கள் அடிப்படையாக வைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வளங்களை சட்டங்களை தொடர்ந்து சூறையாடி அன்புக்குரிய சகோதரர்களை நம்முடைய நாட்டிலும் எல்லா இடத்திலேயும் அவ்வாறான ஒரு சூழல் அல்லாஹ் வேண்டும் ஒரு நீதியான ஒரு நிலைமையில எல்லோருக்கும் யாரும் முடப்பணி பண்ணாமல் எல்லோருக்குமாக வழங்கப்பட வேண்டும் அல்லா அதில் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லா அதனுடைய வழங்குவான் ஆனால் நாம் தொழில் வியாபாரம் இந்த விடயங்களில் ஈடுபடும் போதும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் சராம் எங்களோட பணத்தில் கலந்திடக்கூடாது வட்டி கலந்திடக்கூடாது அல்லாஹுடைய கோபம் அல்லாஹ் யூதர்கள இது சரியான தலைப்பு இங்கு மூணு தலைப்பு இருக்குது ஒன்று சம்பந்தப்பட்ட பின்னணி இரண்டாவது இந்த நேரத்தில் நாம் அதற்கு படிக்க வேண்டிய பாடம் மூணாவது யூதர்களே அல்லாஹ் ஏன் சசித்தால் யூதர்களுக்கு ஏன் அல்லாஹுடைய அவர்களுடைய சில கடுமையான பாவங்கள் அதில் ஒன்றுதான் இந்த பாவம் அவர்கள் மக்களுடைய மனத்த தந்திரமாக சட்டங்களை உருவாக்கி தந்திரமாக அவர்கள் உருவாக்கி அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் உருவாக்கில் ஈடுபட முடியல வட்டியுடைய வியாபாரத்தை தவிர வட்டியை தவிர ஏன் வட்டி கிறிஸ்தவர்களுக்கும் அந்த காலத்தில் ஐரோப்பா நாடுகள் அவங்களுக்கு ஒரு கிறிஸ்டியன் பின்னணியில தான் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் நடந்து கொண்டிருந்து அதனால சேர்ச்சுகள் செய்யாதீர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அத வட்டியை தான் வியாபாரமாக்கி கொண்டு அதுக்கு பின்னால தந்திரமாக யூரோப்ல அவர்கள் யூரோப்பில் வாழ்ந்த எல்லா மக்களுடைய எல்லா மக்களுடைய பணத்தையும் அவர்கள் அபகரித்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அதை செய்தது யூதர்களுக்கு யூரோப்பில் நடந்த அநியாயம் சரி என்று நான் சொல்ல வரல எந்த மனிதனுடைய உயிரும் அநியாயமாக கொல்லப்பட்டால் அது அநியாயம் அது யூதனாக இருக்கலாம் கிறிஸ்தவனாக இருக்கலாம் முஸ்லிம் இருக்கலாம் வேற யாராக இருந்தாலும் ஒருவருடைய உயிரை அநியாயமாக எடுக்கிறதுக்கு பின்னாலேயும் ஒரு பின்னணி இருக்குது ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது வந்து அவர்களுடைய ஆமியை உருவாக்கி அவர்கள் ஜெருசலம் பக்கம் வரும் அவர்கள் அதிகமாக முஸ்லிம்களை விட அதிகமாக அவங்க கொண்டது யூதர்களை இருந்த கோபம் என்னடா இவன் எங்களுக்கு வட்டியை தந்து தந்து பணத்தை கொண்டு போட்டா திரும்ப வட்டி கொடுக்க தேவையில்லை உலகத்தில் யாரும் வட்டி கடையோட தொடர்பு வைச்சிருக்கிறத நாங்க யாரும் பாவமாக பார்க்கணும் முஸ்லீம்களை கிறிஸ்தவர்கள் இது யூதர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் நாமும் சில நேரங்களில் வேற வேற பேருகளில் அதில் மாற்றிடக்கூடாது இஸ்லாமிக் பேங்கிங் என்றது ஒரு கன்றவர்கள் தலைப்பு அது அனுமதிக்கூடக்கூடிய ஒரு விடயம் அல்ல இது ஒரு கண்டியல் தலைப்பு இதை நான் ஆழமாக பேச விரும்பல ஒரு மிம்பர்ல தனியாக அவர்களுக்கு அல்லா சபித்த காரணம் அவர்கள் வட்டியோட சம்பந்தமாக இருந்தார்கள் மக்களுடைய பணத்தை உணர்ந்தார்கள் அந்த பாவத்தை நாங்க செய்யக்கூடாது அந்த பாவத்தை நாங்கள் செய்யக்கூடாது அது மாத்திரமல்ல அன்பு கூடிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதார்களே இந்த நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான விடா அல்லா எங்க பாதுகாக்க வேண்டும் இந்த மனித கொலையும் உண்டாத அல்லா குறிப்பிடுகிறான் கொலையையும் ஜினாவையும் உண்டாத யாராவது ஈடுபட்டிருந்தால் அவர் ஈடுபடும் போது மனிதனாக மாறுகிறான் மிருகமாக மாறினா அவனுக்கு அந்த உயிருடைய மதிப்பு அந்த பெண்ணுடைய கண்ணியத்தில் இவருடைய உள்ளத்தில கண்ணியம் இல்லையா மனித கண்ணியங்கள் குறைய குறையதான் ஜினா உண்டாகும் அல்ல நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஒன்றிருக்கு தவறான முறையில ஒரு இச்சையின் காரணமாக ஒரு ஒரு சூழலின் காரணமாக மாட்டுப்பட்டு அதனால ஒரு தவறுதலாக அந்த நேரத்தில் உள்ள சிச்சுவேஷன் மண் நடக்கலாம் அல்லாஹ் மன்னிப்பான ஆனால் பழக்கமாக்கிக் கொண்டார் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் அவருடைய வாழ்வையை மாறினா உள்ளம் கல்லு நெஞ்சாக மாறிடும் அவனுக்கு மனித கொட மனித ரத்தத்தை கண்டு உள்ள கண்ணீர் கண்ணாத கண்ணீர் வடியாது அல்லா எங்களை பாதுகாக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே ஜினா இல்லாத ஒரு சமூகம் ஜினா இல்லாத ஒரு சூழல் இந்த யூதர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை மாற்றி நாங்கள் சொன்னாங்க ஒரு யூதத்துக்கும் யூதனுக்கும் மத்தியில தான் தினா ஹராம் யூதன் அல்லாத ஏனியவர்கள் எல்லாத்தையும் அல்லா எங்களுக்கு படைத்திருக்கிறான் அவங்களோட நீங்க தினா செஞ்சாத பாவம் இல்லை அவர்களும் அதே போல இசிரேல இருக்கக்கூடிய ஏராளமான யூதர்கள் இப்ப இந்த நடக்கக்கூடிய யுத்தத்தை நிப்பாட்டுங்க என்று சொல்லி அவர்கள் எங்களை விட அதிகமாக அமெரிக்காவுடைய காங்கிரஸ் அங்க உள்ளுக்கு போயிட்டு அவர்கள் அதை ஆக்கிரமித்து யுத்தத்தை நிப்பாட்டும்படி அவர்கள் வேண்டுகொண்டிருக்கிறார்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் நல்ல மனிதநேகம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே அதில் ஒரு சாரார் எல்லா காலத்திலையும் காலத்திலிருந்து தொடராக எல்லா காலத்திலையும் இருந்தார்கள் மார்க்கத்தை திரிவுபடுத்தி அவர்கள் உள்ளங்கள் நெஞ்சி கல் நெய்யங்களாக அருந்தது அவர்கள்தான் நவிமார்கள் ஒன்றுக்கு பின்னால் கொண்டு ஒவ்வொரு நவிமார்களையும் கொலை செய்தார்கள் கடைசியாக ஈசா அலை கொலை செய்கிறதுக்கு ார்கள்ிக்கையில அவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதே ஹராமான பணம் இரண்டாவது இருக்கிறேன் எப்ப சமூகத்தில பரவலாக்குமோ பெரிதாக பாவமாக கருத ஆரம்பிப்பார்களோ அந்த நேரத்தில் நிலைமைகள் உண்டாகும் அல்லாஹுடைய அல்லாவின் நல்ல இந்த யூதர்கள்ல எப்பையும் அவர்கள் மோசடியை செய்வார்கள் அல்ல செல்வர்கள் யுத்தத்துக்கு பின்னால ஹைபருக்கு போயிட்டு இந்த நேரத்துல உதாரணம் ஹைபரை நாம் எடுக்கணும் சைபருக்கு போனாங்க சைபருக்கு பேச அந்த யூதர்கள் எல்லாரையும் மதீனால இருந்து திரட்டினாவுக்கு போன நேரத்தில் இருந்த எல்லா கோத்திரங்களோட ஒப்பந்தம் செய்தார்கள் ஒப்பந்தம் செய்தார்கள் அந்த ஒப்பந்தத்துல குறைவா இந்த மூணு கோத்திரங்களும் யூத கோத்திரங்கள் மதீனாவுக்கு மதீனாவிலிருந்து மச்சு நகோயிலிருந்து கிட்டத்தட்ட நூறு நூத்தி மைலுக்குள்ள வாழ்ந்த ஒரு பகுதி தான் சைபர் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அங்க வந்து எக்ரிகல்ச்சர்ல ஈடுபட்டார்கள் எக்ரிகல்ச்சர்ல ஈடுபட்டார்கள் அவர்கள் முக்கியமாக சில விடயங்கள்ல அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணுவார்கள் எக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு மக்களுக்கு உணவு தேவை அதனால அந்த விடயத்துல தந்திரமாக போயிட்டு மொனபலைஸ் பண்ணுவாங்க இன்று கூட இப்பொழுது உணவுடைய விடயத்துல அதிகமான விடயங்களை அவங்க ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு சின்னொரு சாரா சின்னொரு சாரா சரியான கவலை இதான் உலகத்துடைய நிலைமை மிக மோசமான போலியான முறையில அவர்கள் இதை வைப்பார்கள் இவர்கள் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் பணத்தால் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் சில பலமானவர்கள் பலமான நாடுகள் ஆக்கிரமித்து அநியாயத்துக்கு எதிராக பேசாம இருக்கிறார்கள் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கடமை வேற ஆனா நாம் குடிமக்களின் அடிப்படையில எங்களுக்கு இருக்கிற கடமை நாம் சௌவா செய்வோம் நாம் சௌபா செய்யும் போது அல்ல தலைவர்களை உருவாக்குவாள் தலைவர்கள் இருக்குது நாங்க எங்கட நாட்டு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்து சும்மா இருக்கா எங்கட நாட்டு ஜனாதிபதி ஒன்றும் செய்யலா ஒன்றும் செய்யலா நூத்தி இருபது நாடு சேர்ந்து யுத்தம் நிற்கணும் என்று நூத்தி இருபது நாடு வாக்களிக்குது பதினாலு நாடு இல்ல இவங்க யுத்த கூடாது, அவங்களுக்கு அவங்களை டிபென்ட் செய்யறதுக்கு தன் அதுக்கு அதிகாரம் இருக்குது நாற்பத்தஞ்சு நாடு மவுனமாக இருக்குது ஒன்றும் செய்யாம ஆனா நூத்தி இருபத்தொன்னு நாட்டுக்கு இது நன் பைண்டிங் இதை இன்போஸ் பண்ண முடியாத ஒரு வாக்கு என்றார் என்ன ஜனநாயகம் அப்படியான ஒரு போலியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே இது எங்களுடைய நிலைமை ஆனா நாம் எல்லோரும் விளங்க வேண்டிய விடயம் என்ன என்றா எங்கட கெப்பாசிட்டி உள்ளுக்குதான் நாங்கள் நாங்களும் உணர்வு வசப்படுத்தி எங்கட கைக்கு சட்டத்தை எடுக்க முடியாது நாம் சௌவா செய்ய வேண்டும் நாம் நிலைமைகளை மாற்ற வேண்டும் அதுல பொதுவாக எட்டு பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க உலகத்துல மத்தவங்க நிலைமையை மாற்ற முன்னால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைமையை மாற்றினா அலமது இல்லா உலகத்துடைய நிலைமை நாம் எங்கள நிலைமை மாற்றிக்கொள்வோம் எங்களுடைய இந்த நிலப்பாட்டை மாற்றிக்கொள்வோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே நாம் அல்லா இடத்தில் கையேந்தி கேட்போம் யாழ்லா நிழனியை சீராக்கிற யாள் இது ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சொன்ன விடயங்கள் தான் நடந்து கொண்டிருக்குது ஒரு தற்காலிகமான உடலுக்கும் கடைசி அவர் விடையு சொல்லி முடிக்கிறேன் இந்த நேரத்துல அதிகமான வாரிப்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னடா அல்லாஹ் அவன் இருக்கிறண்டா இவ்வளவு அநியாயத்தல்லா பார்த்துக் கொண்டிருப்படாதுலா தான் பாதிக்கட்டு இருக்குடித்தாலிபர்கள் வருத்தம் நோய் கஷ்டம் அல்லா ஒருவன் இருக்கிறான்டா அது இருக்காது சகோதரர்களே அல்லாவின் என்ற ஒரு அழகான ஒரு மாணவரை சேர்க்கக்கூடிய இந்த கேள்விக்கு ஒரு பதில் ஒரு புத்தக வடிவத்தில பதில் எழுதியிருக்கிறார் மனிதனும் அல்லாஹுடைய ஜஸ்டஸ் அல்லா ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறார் எங்களுக்கு விரங்க முடியாது இது அல்லாவுடைய அருள் என்று பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே அதனால தான் அவர்கள் பாக்கிய அவங்களுக்கு எந்த ஒரு நோவும் இல்லை ஆனால் நாங்கள்தான் துருப்பாக்கிய சாதிகள் நாங்கள் அதை பார்த்துக் கொண்டுமே செய்ய முடியாத ஒரு நிலை அதனால அல்லா இதை கவனித்துக் கொண்டிருக்கிறான் எங்களுடைய நாம் உறுதியாக நிற்க வேண்டும் ஒரு வெறமாக வெளிரங்கமான தோல்வி வெளிரங்கமான உயிரிழப்பு வெளிரங்கமான நோய் நம்பரங்கள் நோய் கஷ்டம் அல்ல அல்லா இந்த உலக சில மக்களை அநியாயக்காரன் செயல் கூடிய விடயத்தில் அல்லாஹ் பொறுப்போக்காக இல்ல இருக்கிறான் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அவதானிச்சு கொண்டிருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களை அநியாயக்காரனை தண்டிக்கிறதாக இருந்தா அவன் பெரிய அநியாயக்காரன இருக்கணும் நெருப்புல நரகத்துல போடுறா எங்களுக்கு சின்ன சின்ன பாவங்களுக்கு நரகம் என்று சொன்னாலும் இவானோட நாங்க போறோம்டா எங்கட பாவங்களை அல்லா மன்னிப்பான் ஆனா ஒரு உபாதியம் இருக்கிறானே அநியாயக்காரன் இருக்கிறானே அவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இவரோ ஒரு மனித இனத்தை படுப்புல செய்த ஒரு காவல் இருக்கிறானே அல்லா அவன் ஒரு காபிராக உள்ளத்தில் அல்லாஹின் மாறினாங்கண்டா கொண்டாங்க அப்படியான திவரோட தான் இருக்கிறான் திவரோட தான் இருக்கிறான் குரான் அதுல சொல்லுது அவங்க சுத்தல் அல்லா அடிச்சு காலத்துல சொல்ல உடையத்தை அல்லாஹ் குரான் வைத்தான் அல்லாஹ் அது சரியா பௌலூர் إِنَّ اللَّهَ فَقِير وَنَعْنُ أَغْنِيَا الله يدارك société اول SWE 이 expands الله يدارك الله سيزن الجيد سن تلك نov Yea نانقا فالك اللعاء advisor عندما قريةmaya جاء سلسري منح سنسeres س demain ن Exodus سنس rupees ن torment نانقا الناس نانقا اللهم privilege ان画لποι ان arte بلم الله أصنع الله الله называется الله يدارك அல்லாவின் கடைசி அவர் விடயத்தை சொல்லி முடிக்கிறேன் இளம் வாலிபர்கள் உணர்ச்சியோடு இருக்கிறாங்க யாராவது வந்து சொல்லுவாங்க ஓ இப்ப இதுக்கு தேர்வு என்னன்றா ஒரு ஹலீஃபா வரணும் தான் இதுக்கு தேர்வு அன்பு புரேசோதர்களே வாலிபர்களே அது இஸ்லாம் அல்ல அது பொய்யான போலியான வாலிபர்களை ஏமாத்தி அதன் பக்கம் கவர வைத்து எங்கட வாலிபர்களை அநியாயமாக கொள்ள வைக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அவர்கள் சிரியாவிலையும் யராக்களையும் எல்லா இடத்திலேயும் அவர்கள் இவ்வளவு காலமும் கொண்டது முஸ்லீம்களை தான் அவர்கள் உடைத்தது மசித்களை தான் இதுவரைக்கும் வந்து எந்தவித யூதனுக்கு எதிராக அவங்க யுத்தம் செய்யவும் இல்லை எதுவும் செய்யவும் அதனால இந்த பொய்யான என்பது உண்மை அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஆனா அதை நீங்க இந்த ஆக்கள் இன்டர்நெட்ல உங்களுக்கு பின்னால வந்து இந்த விடயங்களை காட்டி கவருவாங்க அதனால வாலிபடுகள் யுவதிகள் இந்த கோபத்துல தீர்வுதான் நாங்களும் போயிட்டு சேர்ந்து கொள்வோம் அது உங்களுக்குரிய தீர்வு இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே இங்கிருந்து நீங்க சௌபாசிங்க இங்கிருந்து நல்ல இங்கிருந்து இந்த விடயங்களை படிங்க உணர்வு வெளிப்படுத்துங்க சொல்லுங்க சகஜத்துல நீங்க அந்த தவறுகள் யூதர்கள் எந்த தவற செய்யறாங்களோ அந்த தவற நீங்க செய்யாம ஒரு நீதமான சமாதான அமைதியான ஒரு நாட்டை எதிர்காலத்தில் உலகத்தில் உருவாக்குறதுக்கு நீங்க பங்களிப்பு செய்யணும் நீங்க பலம் உங்களுக்கு பலம் அதிகாரம் வரும் போது இருக்கணும் என்ற அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இளம் வாலிசர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் ஜனநாயக நாட்டு நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல கவனமாக எங்களோட கருத்துகளை முன்வைக்க இமான்டைய குறைஞ்ச பகுதி உள்ளத்துல கவலை இரண்டாவது வாயால கையால எங்க கருத்தை அதனால அழகான முறையில அநியாயக்காரக்கு எதிராக உங்களோட கருத்தை நீங்க வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துங்க உலக நாட்டில் எல்லாத்திலையும் குடிமக்கள் எல்லாரும் அவங்களோட கருத்தை வெறுப்படுத்துறாங்க அண்மையில ஒரு டென்னிஸ் வீராங்கனை அவங்க ஈமான் அவக்கு ஆனா மனிதநேகம் இருக்குது டென்னிஸ் இந்த போட்டிய வென்றத்துக்கு பின்னால அந்த மனிதநேகம் இருக்கிறதுனால அவ்வால அந்த வெற்றியை செலிபிரேட் பண்ண முடியாது குழந்தைகள் வெற்றியை செலிபிரேட் பண்ண முடியாது எனக்கு வெற்றியில கிடைக்கக்கூடிய இந்த பணத்தில் ஒரு தொகையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி மனிதநேகம் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கு அந்த ஏமான நசை வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களை கெப்பாசிட்டி அதுதான் அந்த எதிராக எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குதா முன்வைங்க அது வந்து இவ்விரைலுக்கோ இந்த நாட்டுக்கோ யூதருக்கு எதிராக அல்ல அந்நியாயத்துக்கு எதிராக ஏன் யூதர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் இது யூதத்துக்கும் முஸ்லீமுக்கும் மத்தியில் உள்ள யுத்தம் அல்ல அநியாயக்காரருக்கு எதிரான அநியாயம் சார்பாக நாம் இருக்க வேண்டும் இடத்தில் கருத்துகளை நீங்க எல்லோரும் முன்வைக்க வேண்டும் இப்படியான ஏற்பாடுகள் இந்த நாட்டில் ஜனநாயக முறையில் சட்ட ரீதியாக செய்யும் போது அந்த இடத்துல போயிட்டு நீங்க அழகாக நின்று போயிட்டு கத்த தேவையில் ஏற்ற தேவையில்ல நாங்கள் நின்று இதை நாங்கள் வெளிப்படுத்துறோம் என்ற அடிப்படையில் வெளிப்படுத்துங்க சகஜத்தில் சொல்லுங்க துவாசங்க அல்லா இடத்துல கையெழுங்க அல்லாஹு சாரா நம்முடைய அனைத்து நிலைமைகளையும் அந்த மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் என்ற நீயத்தில் நீங்க இங்க சதக்கா செய்ய அவங்களுக்கு பணம் தேவையில்லை மக்களுக்கு கோடிக்கணக்கு பணம் இருக்குது வந்து கொண்டிருக்குது அண்மையோ நாடு உரிமைக்கு குரல் கொடுக்காமல் எதை செய்யணுமோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க பணம் என்ன தேவை இந்த நேரத்தில் நீதி நேர்ம நிலைநாட்டப்பட வேண்டும் அவர்கள் எதை செய்யணுமோ அதை செய்யாம ஆனா எங்களுக்கு என்ன செய்யலாம் அவர்களுக்கு எல்லாம் விமர்சனத்தை கொடுக்கணும் என்று நீயால நாங்கள் தர்மம் இடத்துல கையொண்டு இந்த வந்திருக்கக்கூடிய இந்த பாடசாலைக்கு உங்களோட தர்மங்கிற வாரி வழங்கும்படி வேண்டி அல்லாணுவா நம் அனைவரையும் குறைந்து கொள்வான எங்களுடைய நிலைமை இல்லை சேராக நிலைமைகளை சீராக்குவாயாக உலகத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக எங்கள் முன்னால் நடக்கக்கூடிய இந்த பாவங்களை வீட்டு நம்மை பாதுகாப்பாயாக நம்முடைய மக்களை பாதுகாப்பாயாக உலக மக்களை பாதுகாப்பாயாக எல்லா அநியாயக்காரர்கள் வீட்டு நம்மை பாதுகாப்பாயாக யார் அரசாங்க சதத்தை நம்மக்களை நீ பாதுகாப்பாயாக உலக எங்கும் யாரெல்லாம் அநியாயத்துக்கு இழக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பாதுகாப்பாயாக எங்கள பாவங்களை நீ மன்னிப்பாயாக நீ பொருந்திக் கொள்வாயாக யாரா நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விழாவில் அப்படியான தீர்மானங்கள் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம்ம பார்க்குவாயாக